படிப்புட நியூஸ் படிக்கலாம் பிராணம் ஒரு தடவையாவது கதையில பார்த்திருக்க ஒரு தடவை இல்ல நாலஞ்சு தடவை பார்த்திருக்கேன் பார்த்து நாம் பார்த்த அதை அப்படியே கையில எடுத்து வச்சு விலகி பார்ப்பார் தகத்துல நாம தடுத்து கையில் வச்சுக்கிறான் அவர் என்ன குழந்தையா என்னதான் சொல்றேன் என்ன சகத்து நாம எவ்வளவு பெரியவர் அப்பாவும் நடிக்கிற அவரை தூக்கி கையில் வச்சுக்க முடியுமா வைக்கி கே வந்துடமாட்டேன் திருமளுக்கு புள்ளையா கொடுத்துருக்கு பெரம்பூரி காமாட்சி என்ற பெண்ணுக்கு இரண்டு தலைகளுடன் குழந்தை பிறந்தது ஆச்சரியமா உலகே ரசம் இல்ல அடுத்த இதே காமாட்சிக்கு சென்றவரிடம் மூன்று தலைகளுடன் குழந்தை பிறந்தது தெரிந்தது இதுதான் மூன்றாவது தலை அம்புக்குரிய இடம் இது அதோட ஆச்சரியமா இந்த காமாட்சிக்கு ஒரு தலையோட குழந்தை கொடுத்தாலும் இதே காமாட்சி பத்து தலையோட ராவண மறுபடியும் மாணிக்கம் என்பவரை காணவில்லை சுத்தமா எழுபது வயசு போல இருக்கு எழுந்து உட்காரவே முடியாத வயசுல வீட்டை விட்டு ஓடி இருக்காரு மேலப்படி தினத்தண்டி செய்திகளை முந்தித்தரும் பத்திரிகை மேலப்படிதான் ரொம்ப மேலே மாணிக்கத்தின் இந்த போட்டோ அவருக்கு எழுபதாவது வயதில் எடுக்கப்பட்டது இப்போது அவருக்கு வயது எண்பது இருக்கும் எண்பது வயசுல போற அளவுக்கு அவருக்கு என்ன கஷ்டம் எண்பது வயசுல எழுது உட்கார மாணிக்கம் சென்றவரிடம் உன்னிடம் கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிய மனைவி திரும்பி வந்து விட்டார் மாணிக்க போச்சு போன எல்லாரும் ஒவ்வொரு தரதான் திரும்பி வராங்க போறது நம்மால் மாணிக்கத்தை தான் என்ன காணும் எப்படி படிக்கிறதுக்குள்ள வந்துருவார் மாணிக்கம் நீ இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தினால் நாங்கள் வந்து உன்னை அழைத்து போகிறோம் இப்படி உன்னை பிரிந்து வாடும் உன் தந்தை கோபால் சாமி மகனே மாணிக்கம் சென்ற வாரம் தான் நான் வீட்டிற்கு திரும்பி கஷ்டம் கஷ்டம் இவ்வளவு பெரிய குழந்தைய தொலைச்சுட்டு ஒரே அப்பாவை கோபால் சாமி பத்தி நீ என்ன நினைக்கிற கொடுத்து வச்ச பையன் சொல்லிங்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் இந்த வாழ்க்கையை எல்லாருக்கும் திரைக்கமாக வீட்டை நடக்காவது மார்கை மாசம் உதுவுமா திருப்பாவ சொல்வதும் இப்படி பேப்பர் படித்து தடைத்த வேறு பண்ணி இருக்கா உனக்கு திருப்பாவதையும் பாட்டு எந்த சினிமா பாவது இப்படி ஐயங்காரா போடுறது ஆண்டாவது தெரியாம இருக்கு அது யாருப்பா ஐயங்கார்க மாதா திருப்பாவின் கோவிலுக்கு அப்ப எல்லாரும் கோவில பதிலை பண்ணி வருவார் இப்ப ஏமா வருதுப்பா எல்லாரும் காலகட்டம் கோவில்ல இருந்து பஜனை பண்ணிட்டே வருவா நடுவுல மாத்திரம் ஒரு மாமா தனியா கஞ்சி அடிச்சுட்டு வருவார் கஞ்சிரா கஞ்சி அடிச்சுட்டு வருவார் என்ன சொல்றா மார்கழி பொங்கல் மடிநிறைய பொங்கல் சுட சுட பொங்கல் பொங்கலும் தமிழக அரசுக்கு அதே நான் படிக்கல அதோட முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நீ கூடவே சொல்றி திங்கள் very good aduthalai nena margi thowva nani nani naniya ningal kedathu thoppai da yara vara ketu paar ningal thoppai pudan penni vaathiyarulla makku gettu thelliye irukku yara enge irukku indha bodhiya sorgiyenna na tripa solatha maenda ma யாரோ குழந்தை கால நாமத்தை நெத்தியில எட்டி வச்ச மாதிரி திருப்பதி நினைச்சிருக்கேன் சொல்றேன்னு தப்பா நினைக்கிற நாம கிட்ட வாங்கி நீ ஐடியா படுப்ப எனக்குலரா ஒரு நாளை எது சொல்ல மார்கினி போக்கள் ஏதா புறக்கிறதுக்கு ஏமா கால காத்தலாம் எடுத்துகிறது காட்டு கத்தலாம் திருப்போதி கத்துக்கு பக்கத்து போட்டங்க இருக்காங்க வளம் எவ்வளவு சொல்றது பெரிய மழை பொழுது பாப்பல இது காட்டு கத்தல் இல்ல திருப்பாத சொன்னா வைகுண்ட போகலாம் அதெல்லாம் சும்மா இவர் சொந்த ஊர் ஸ்ரீமனை கொடுத்தா அதுக்கு போச்சு ஒரு வைகுண்டம் போனா வைகுந்தம் எல்லா மாமனாரும் மாப்பிளை வீட்டுல பாட்டு கல்விப்பட்டிருக்க படிச்சிருக்கேன் இந்த ஆட்ல எதிர்பாரா இருக்கு மாமனார் மாப்பிளை வீட்டுல பாட்டு பொட்டாட்டுக்கா சொன்னது பெரிய இல்ல அவருக்கு படிச்சா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சு போச்சிருக்கோம் புரிஞ்சு நல்ல மயிலுக்கு ஒரு நல்ல கோழ்த்துக்கு ஒரு சூடு சூட இந்த ஆடத்துல ஒரு நிமிடம் இருக்க மாட்டேன் மைதிலி மைதிலி காப்படி வர மாட்டேன் தெரியும்பா மாணவியை உடம்பு காவாதுன்னு தெரியும் அதனால உள்ள வெயிலை போட்டு வச்சிருக்கேன் வெயில அதெல்லாம் ஊர்ல இருந்து ஒரு மாசம் இப்படி மானம் கட்டத்தனமா உட்காந்துருக்கேன் மானம் பையில போட வெள்ள அப்படின்னு அத்தி பேர் மறைந்தமா நம்ம அப்பாவை என்ன எங்க அப்பாவை பார்த்து மான கட்ட பயில இல்ல நம்ம அப்பாவை பார்த்து ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரே அப்பா தான் நானேங்க இது இங்க வர பொறதாட்டக்கா பொறதாட்டல யார் நிக்கறா அவாரே இங்க தான் இருக்கானாம் இவன் அப்படியே பொறதாட்டத்துக்கு போவா கோம்போ இழுத்து இழுத்து சோல இங்க அப்படியே அறிவே இல்ல அதுக்கு மூதேவி பீட தண்ணி தந்திர குடினி தான் எவனா அதெல்லாம் சொல்ல எதை இல்லனு சொன்னா சிரிக்குறீங்க பா நீங்க சொன்னேன்னா சொன்னே எனக்கே அவ செட்றதுக்குறதுனால ஆச்சே இந்த மாதிரி காஞ்சு கிடைக்கும் போது கெத்து கெத்தி நின்னா மூதேவி பத்தி படிக்கி இழுத்துற கம்பு ஆ ஜாலி அப்ப நீ ஊரு பெரிய வெளியில போரா தெரியல ஆபீஸ் புறத்து போகும்போது பக்கத்தாக்கு மாமி இருக்கா என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிற ி வரா அதிலும்ப நீங்க வளர்க்க போது ஜ் எடுத்திருக்க அது மாதிரி பீச்சிருப்பா ஜோக்கே அடிக்க வேணாம் நீங்க எங்கேயும் இருக்க போற ஊருக்கே போவானா அதனால மைதிரி மெட்ராஸ்ல ஒரு வீடு சரியா அமையது எனக்கு எங்க பாத்தாலும் மோசமாக நெய்பாளுக்காக அமையினாங்க எனக்கு மாமனாரும் தெரியல மனுஷனாலும் தெரியல அப்புறத்துல வீடு பக்கத்து வீட்டுக்காரலாம் அமைய உங்களுக்கு கல்யாணி பத்து வருஷத்துல நூறு வீடு மாத்தாச்சு ஆமா இந்த ஆத்து கண்டப்பட ஏன் நீத்து என்ன குறைச்சல தண்ணி குறைச்சா காத்து குறைச்சு குடி வரும் போது வீட்டுக்கு அதை காத்துல காத்து குடுவி பிடிச்சிரு போகு உங்க அப்பா குடுவி பிரிச்சுட்டா போயிடுச்சு மூலம் வளர்ந்து இருக்கு ஒரு வாத்துன கென்ன போய் ஜனல திறந்து விட்டா ஆய காட்ட வாழ்ந்து போயிட்டே இருக்குது அப்புறம் யார் ஜெனல்ல மூடுறது மைதிலி இந்த ஆத்துக்கு எதுக்கு குறைச்சிருக்கல ஜென்னல் குறைச்சே இருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை நான் நினைக்கிறேன் வீட்டுக்காரன் நீ காலே வைக்கன்லையா பண்ற சிவசாமி அந்த சிவசாமி நான் அடக்கி எப்படி மைகிலி நீ என்ன பண்ற நாலு மணிக்கு அதாவது வச்சு நெருங்கி விடுற நான் போய் நீ அந்த குழந்தைகளுக்கு அதிகம் பண்ற அவ்வளவு அப்புறம் கார்பரேஷன் குடுச்சு விடுவாங்க அந்த குழந்தைங்களை கண்டிக்கிறேன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவு தண்டிக்கிறீன் பயன் எந்த மழையில வீடு வெளியில வானிலைப்படி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பத்து சென்டிமீட்டர் கொற்றது குறைகளா கொற்றை குறையை பார்த்ததே கூறிய பிச்சுது உண்டு வீடு சவுண்ட் ப்ரூஃப் எந்த ஆசத்துக்கு போனாலும் சரி ஏதாவது பாப்பிளம் இருந்து இவ்வாறு கேட்டா பெஞ்சாம போயிடறான் நான் மாட்டிட்டு தடுக்கிறாங்க ஒரே இருக்கா உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் எது பாப்பி எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு ஐயோ நினைச்சு பாக்கிறேன் நினைச்சு பாக்கிறேன் பேரு ஆமா மாப்பிளை ஐயா ாலும்பு மேல கட்டேபிளாக்காசல வந்து கவலாவது இருக்கிற படத்துல வீட்டை கட்டிங்கல்யாணத்துக்கு என்ன பண்றீங்க தங்கிக்கு வந்து வயசா இருந்தேன் உஷா இருக்கு கல்யாணம் பண்ணுவோம் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் வீடு கட்டிட்டு தங்க கல்யாணம் நடக்கும் முதலே வீட்டை கட்டிப்ப அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போ ஐயோ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே மறந்துச்சோமே ஐயோ என்னடா அவ்வளவு தெரியா எனக்கு எப்ப கல்யாணம் உனக்கு கூழல் போட்டதே வேறு கல்யாணத்தை கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா அப்படி பார்த்தா கல்யாணமே என்ன எனக்கு எங்க அதெல்லாம் தெரியுது எனக்கு தெரிஞ்ச ஒரே படிப்பு எஸ் பாஸ் பண்றதுன்னா ஒரு அஞ்சாவது வருஷம் சுத்தலா பேசா தெரியுமா உங்க அண்ணா ஊடு கட்ட போற உங்க அண்ணா எஸ்என்சி படிக்க போறாரு கட்ட போற அண்ணா வீடு கட்ட போறாரி பண்ணிட்டியாத்தலா தான் போற படிப்போம் அடிக்கலாம் வீடு கட்டுது சரிமா எந்த கட்டுறது திருவான் வாங்க இதெல்லாம் படிக்கிறது இல்லையா தினச்சந்தி எடுத்து மூணாம் பக்கத்தை படிச்சுக்காம மூணு திரி முன்னுக்கு அப்புறம் வருங்க முன்னாடி வருமா அதுவும் நினைச்சேன் பழையா இல்லையா மூணு தெரியாதா எஸ் எச்சு வரைக்கும் படிச்சிருக்கேன் பத்து வரைக்கும் தெரியுமாமனாரின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் மாப்பிள்ளை மாமனாரை வெட்டி கொன்றார் அதிபர் அந்த மாப்பிள்ளை போட்டோ எவ்வளவு இருக்குது அது மாதிரி உங்க போட்டோம் ஏற்படுப்பா ஏற்பாடு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சென்னைக்கு அருகில் உள்ள அடையாறு அடையாருக்கு அருகில் உள்ள இந்திரா நகர் அருகில் உள்ள பெசன் நகர் பெத்தன் நகருக்கு அருகில் உள்ள காத்திரி நகர் காத்திரி நகருக்கு அருகில் உள்ள திருவான்மியூர் பாக்கி விளம்பரம் ஆறாம் பக்கம் பாருங்க சிவபங்கையோருக்கு மிக மிக அருகிலுள்ள காலவாசத்தில் மனிதான விலையில் மனைவிகள் விற்பனை மனைகள் விற்பனை முந்து முந்து அது மத்தன மனைவிகளா இருந்தது அப்பா பார்த்து கேட்ப அவளைதான் மாப்பிள உங்களுக்கு சொந்தமா இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு ஊடு கட்டி காமிக்கல குப்புசாமிங்கிற பேரை மாற்றி வச்சுக்கிறேன் குப்பசாமிங்கிற பேரை மாற்றி வச்சுக்கிறியா வீட்டுல கூப்பிடுறதே கஷ்டமா இருப்பேன் போராடுப்பா ஜவுளி கடையிலும் ஜவுளி கடையில வேலை பார்த்தா பட்டுப்படை வைத்து முடியுமா ஆள்படல வேலை பார்க்கறது கப்பலை வைக்கக்கூடிய போட்டாடி இன்னும் ஆறு மாசத்துல எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வரப்போகுது அந்த நான் எந்தபடி எங்க வேணாலும் ஆணி அடிக்கலாம் வீடை கட்டு போறேன் ஆணி அடிச்சிட்டு கால காத்துல சீக்கிரமாட்டண குறுப்பா கூட யார்டர் ஏமாத்த அது எப்படி ஏமா அது எப்படி ஏமா ஆறு மாசத்துக்கு இங்கே இருக்க போனேன் ஆறு மாசமா சரி பெண் காப்பி இருக்கா பையன் பேர் என்ன கஸ்தூரி கஸ்தூரிக்கிறது ராஜாமாவே இருக்கும் ராஜா இருக்கும் தப்பா புரிஞ்சுக்கையன் ஒர்க் பண்றது பிளட் பேங்க் பிளட் பேங்க் இல்லையா ஆனா பாருங்க மாப்பிள்ள பையனுக்கு தொழில் ரொம்ப அக்கா யாராவது செஞ்சிருச்சி போறோம் கீழே கொடுத்து ஒரு கப்பை ஏன்னா ஒரு கை கட்டாயி அந்த ரத்தம் அந்த கப்பல விழு சேமிச்சு வச்சுக்கல எனக்கு இந்த வரவு பிடிக்கல மைலி நீ என்ன சொல்ற எனக்கு முதல்ல நம்ம வழக்கப்படும் ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தோம் ஆரிய அப்புறம் பண்ணுவோம் ஆனா என்ன நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டியிருக்கு உப்பிலி மூணு நட்சத்திரம் ஆண் மூலம் அரசா அனுமதிக்கூடாது அப்பா நீ என்ன நட்சத்திரம் திருவோம் திருவோம் ட்ரெயினும் மிஸ் பண்ணுபா ட்ரெயின் கிழம ரெண்டே இருந்து கழுத்திருக்காது போப்பா அப்பா போப்பா ஐயோ அப்பா போப்பா ஊரு கழிப்பிட்டேன்னா அழகா இருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கேன் செலவாய் இருக்கு வாசலும் ஒரு சின்ன கேட்டு வைக்காத ஒரு என்ன பண்ண ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்து வீட்டை சரியா கொடுத்து என் பேக்க இருபது போட்டிருக்கேன் அதுல இருந்து குழந்தை ஆசாசம் கேட்டுட்டு இருந்தேன் தாத்தா எப்ப உரு தாத்தா எப்ப உருப்போக்குறான்னு பாத்தா நெக்கியமா உங்களுக்கு போறேன் ஆமா பாத்தா இன்னைக்கு உடனேடியா போயிடல ஊருக்கு போயிடல பாப்பல என் பையன் சுதந்திரத்தை உங்கள்கிட்ட ஒப்படுத்துட்டு போறேன் உப்புலி உப்புலேயே உங்கள்கிட்ட ஒப்படைச்சு போறேன் நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்யூன் வேற வாங்கி கொடுங்க கிளம்ப கிளம்ப ட்ரெயின் நாட்டுக்கெல்லாம் வந்து ஞாயிற்று போவாரு பாத்தியமா இந்த பூஜா உங்க உள்ளே விஷயம் ியார் ஸ்தான பூஜாட்சியா குடிச்சிருப்பா முடிஞ்சி குளிர் ஐயோ அப்பாடெய்வு போட்டு என்ன கூப்பிடுறது அடிப்படை செத்தன் என்ன அதுக்குதான் கூப்பிட்டேன் பையன் பூஜா ரயில் ஏத்தி போடு நினைக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டே அறிவா காசு வாங்கியிருக்காங்க போய் ஒரு கவர் வைக்க நாங்க ஒவ்வொருத்தரா தமிழ் விலையில கண்ணா புரியன் ஏரி கிடைக்கு நான் காரணம் வச்சு நீ இன்னை டிரைவர்டே கொஞ்சம் வயது என்ன பிரபுச்சு போட்டு அப்பா ஊரு போட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே என்ன ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருவள்ளிக்கரையிலும் மயிலாப்புரிலையும் ஒன்று குரத்துல இருந்து கஷ்டப்பட்டதாக நினைச்சு பாத்தா இந்த வீடு சாஜமாக தாக்குப்பாளா ஒண்ணு பெரிய காலம் இல்ல இந்த மாசு வாசப்படி கிட்ட ஒரு சிட்ட குரத்தை விட்டு தண்ணீர் விட்டு வீட்டு நிலை விழுந்து வீடு பாக்குறதுக்கு தாஜ் மாதிரியே இருக்கும் ஆமா அப்புறம் அக்கா சுட்டுதான் இங்கேயே போயிட்டு இல்ல இந்த பக்கம் அக்கா இந்த பக்கம் அட்டையும் நான் வேணா இந்த வீட்டுக்கு பாத்துறேன் வீட்டை பொறுத்த வரைக்கும் சரியாதான் கட்டினேன் ஆனா லொக்காலிட்டியும் தெரியல போய் பாருங்க ஆள் நடமாட்டமே ரொம்ப பயமா இருக்கு ஆள் நடமாட்டத்தான வரும் ஆபீஸ் நடந்தது சொல்லுங்க என்னதான் சொல்லுங்க உன்ன இருந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பரபரப்பா இருக்கும் நீங்க ஆபி போயுங்க இந்த ஆஃபிஸ் யாராவது வந்தா ஏன்னு கேட்க ஆள் கிடையாது அதேபோட தைரியத்தை விளக்குற மாதிரி போன மாசம் ஒரு சம்பவம் நடந்து வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது எதிரம் போன மாசம் உயிரோடு ஒரு சிங்கம் சிங்கம் என்ன பார்த்து முறைக்குது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது நான் யார் வந்துக்கும் போக மாட்டேன் ஆனா வந்தேன் ரொம்ப விடமாட்டேன் உடனே என்ன பண்ண ஒரு சின்ன குச்சி எடுத்து அதை கண்ணு நோக்கிதான் திரும்ப நான் விடுவே ஆடு அப்படி அது வாழ முடிக்கலாம் ஆமா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஊருக்கா தூதர் உன் கட்ட எனக்கு புரியுது விருது பக்கம் எந்த வீடு கிடையாதுன்னு அதுவாரமா இருக்கு வயசா இருக்காணி என்ன அடுத்த மாதம் நல்ல இடத்து வேலைக்கு சொல்றாங்க பார்த்தா வேலை விஷயமா நிறைய பேர் சொல்லி வச்சுக்கே பார்க்கலாம் ஏன்னா உப்பு போன வாரம் ஒரு பற்புடி கப்பல் என்று போயிட்டு வந்தீங்க அங்க ஏன் உனக்கு வேலை கிடைக்கணும் தெரியுமா என்ன சாத்திரம் எப்படி பல்பிணி விற்கிறதுக்கு பல் விளையாட்டம் தான் இருக்கணும் இந்த ஹேர் ஆயில் வியாபாரம் தலைமுறைய மயில் விற்கணும் அப்பதான் ஜனங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேற ஒரு நம்பிக்கை வரும் அப்படி பார்த்தா எவ்வளவு ஆம்பளைகள் நாயுடு வாழ் வேலை செய்றாங்க ஒரு தம்பி உப்பு வேலைக்கே போக வச்சா வேலை போறோம் வேற யாரும் அப்பாதான் ட்ரெயின் டிக்கெட்ட பாதி வரைக்கும் திரும்ப வந்திருக்கோம் பாப்பாவா என்ன நடக்கா இங்க காரியம் இல்ல புதுசா போயிட்டு அடிச்சு பாட்டி என்ன புதுவு பயன் காலின் போயிட்ட புதுவு போயிட்டோம் காலின் பெல்லே ஓட்டிடும் அம்மா மணி இருக்கே அவங்க போய் கூப்பணும் மாசல்ல பெண்ண டிஸ்ட் பண்ண வாங்களை எவ்வளவோ ரூபத்தை ஆபத்து வருவன் கேள்விப்பட்டிருக்காங்க இந்த காலிங்கல் ரூபத்தை பணம் தெரிஞ்சுங்க ஒரு சோப்பான வட்டாரத்துக்கு தைரியம் வந்திருக்கேன் இல்ல இந்த மிச்சம் மீதி பயணத்துல இதுவும் அடிச்சு வச்சிருக்கீங்களா ஒரு சந்தேகம் இப்ப நான் உட்கார்ந்து பாக்கலையா நீங்க வந்து எழுந்திருக்கவே இல்லையா ரொம்ப தபாட்டா பேசிருக்கேன் பேரு என் பேர் ஏகலைவர் ஏக்கலைவர் என்ன எல்லாரும் எழுத்தாளர் ஏகலைவன் அப்படின்னு கூட்டுவாங்க சார் வீட்டுல போகிறதெல்லாம் கூட தான் சொல்லும் இலக்கிய வட்டாரத்துல அப்படி கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே உங்க வீட்டு பக்கத்து வீட்டுலதான் நான் கூடியிருக்கேன் அக்கத்து வச்சு ஆமா சார் விளையாடுறீங்களா இந்த உயிருக்கு பக்கத்துல ரெண்டு மக்கள் உயிரி சொல்றீங்க அதை பாருங்க தூரங்க சின்னதா பச்சை ஒரு வீடு தெரியுங்க அதான் வீடு வீட்டுக்கு போய் சார் ஒரு நூட்டு சிவகா கேட்டிருக்கீங்க ஒரு நூட்டு பெரிய வீடு தான் சார் நீங்க தூரம் தெரிஞ்சு சின்னதா தெரியும் அதுதான் என் வீடு அதுதான் உங்க பக்கத்து வீடு நான் தான் உங்களுக்கு நேரத்து நெய்வேன் மடத்தனா குறித்த கட்டின பக்கத்து ஓட்டுக்காக பக்கத்து ஓட்டுக்காக ஜெனரதான் பேசுவான் கேரக்டர் நான் உங்களோட பேசுறது பையனா உடம்பு போட நான் போடுறேங்க டெவலப்பிங் ஏரியா சார் போக போக எல்லாம் தெரியா போயிடும் இப்ப நானே இந்த ஊருக்கு குடி வரும்போது ஒண்ணு ரெண்டு வீடு தான் இருந்தது இப்ப அப்படி இல்லையா இப்ப எவ்வளவு வீடு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு வீடு இருக்கேன் உங்க வீடியோ ஆச்சரியம் பாத்துல ஓடி வந்து பாருங்க ஒரு ஆச்சரியம் உங்க அப்பா திருப்பாரு அம்மா ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கான் இருக்க ரோட்ல ஒரு நடந்து போயிட்டு இருக்கான் நீங்க எல்லாம் இல்ல சார் இல்லையா அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் ஆச்சு எங்களுக்கு கூட மூணாவது செத்து பாக்குறதுல கண்ணால அதான் ரோடுல தா நடமாட்ட ஆச்சரியமா பார்ப்போம் அல்ல வேலை ஆவி நடமாட்ட ஆச்சரியமா பார்த்தோட நான் ஆடி போயிட்டேன் உப்புலி மச்சினா சார் தெரியுமா பெரிய எழுத்தாளர் தெரியாது உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஏன் பெரிய எழுத்தாளர் அவரை சொன்னார் உங்களுடைய மாற்றாந்தாய் மகளுக்கு மறுவாழ்வு இல்லைங்கிற கதையை நான் படிச்சிருக்கேன் ரன்றிமா மாற்றாந்தாய் மகளுக்கு மறுவாழ்வு இல்லை ஆமா சார் அதன் சார் கதைக்கு அவ்வளவு அதாவது ஒரு செவன்டி எம் எம் ப்ரொடியூசர் நம்ம வந்து படம் எடுக்க போறேன் கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா கடை சீனிஷத்தை நம்மளை மாத்தி வேற அழைச்சு கதை எல்லா ப்ரொடியூசருமே நம்ம முத்தாண்டு செல்ல முடியாது சில பேருக்கு புத்தி வந்து நல்லா ரைட்டரா போடுற என்ன பண்ணி இப்படி சொல்ற பிற்காலத்துல அதுவே பத்திரிகை சொல்றதே அவங்களுக்கு தெரியுமா எது சைட்டில் கதையே வந்திருக்கு அதையே அதை பாராட்டி நிறைய பேர் லெட்டர் எல்லாம் நான் படித்த வரைக்கும் அப்படி எதுவும் பாராட்டி வரவே இல்லையா என்னமா நீங்க நீங்க இப்படி சொல்றீங்க நானே பத்து லெட்டர் எழுதி போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரே தூரத்துக்குன்னர் மனசு புண்படு முடியா பேசாத தப்ப எடுத்து வச்சே நாட்டு வந்திருக்க என்ன சாப்பிட்டு காப்பித்தாப்பிட்டுவ இந்த சினிமா நீங்க திரைக்கதை வசனம் எழுதே இல்லையா மெதுவாக சினிமாதை தெரியாம போட்டுட்டே சொல்லுறேங்க தாலி பொண்ணுக்கு வேலி அப்படிங்கிற படத்துக்கு நான் தான் திரைக்கதை பொண்ணுக்கு வேலி ஆமா அந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு ரொம்ப रियलिस्टिक படங்களை விரும்புறாரு. தன சீன் நான் ஷூட்டிங், சல்லடையை ஷூட் பண்றேன். அந்த சீன் ரொம்ப रियलिस्टிக்கா வரணும்ங்கிறதுக்காக, விஜயு தங்கச்ச பண்ண காலி வாங்கி வெச்சிருந்தாரு சார். ஆனா பாருங்க, பட சீன் நிமிஷத்துல யாரோ அதை அப்செட் பண்ணி, டைரக்டர் ஆறி குட்ட, இங்க தான் வந்து போ ஒரு ஐடியா. நான் தக்கன ஒரு ஐடியா பண்றேன். என்ன சாலியை திருப்பி வந்துட்டீங்களா? காலி பொண்ணுக்கு வேலி அப்படிங்கற மாதிரி, காலி பொண்ணுக்கு गाली. நல்லா நல்லா மே காலி நம்ம பேசுறேன் அப்புறம் வந்த வீட்டுக்கு சொல்ல மறந்து இந்த பக்கம் திருத்து பயம் ஜாதி பிரித்து பயமா ஆமா சார் போன வாரம் ஒரு புது என்னோட இருக்கேன் உங்க வீடு கண்டுக்கு தெரியல கண்டுபிடிச்சு குரல் கொடுத்து அந்த குரல் உங்களுக்கு கேட்டு எங்க பக்கத்து வீட்டில் உங்க வீட்டுக்கு போயிடுவோம் இவ்வளோ பையனா இருக்கீங்க உங்களுக்கு ஆமா சார் எனக்கு மூணு பசங்க மூணு ட்ரிங்க்ஸ் தெரியாதா தேங்க ரெண்டு பிறந்த ட்ரிங்ஸ் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு கேட்டா கொடுத்துதான் சொல்லலாம் கேட்ட மூன்று குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம் ஒரு தடவைக்கே நினைச்சேங்களா மொத்தமாவே சார் அவசரத்துல போட்டு வீட்டுக்கு அது ஒரு பெரிய தமிழ் நானும் நம்ம சம்சாரமும் நாமும் ஏன் சம்சாரமும் மூன்று தெய்வம் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் இதன் தொழிலைக்கு இதன் நறுவணமே நல்ல அசாட்சி தேங்காய் எண்ணெய் நடுக்க நினைக்கிறீங்களா தேங்காய் எண்ணெய் வாழ்க்கையை ஒன்னாகிவிட்டவர்கள் யாரும் செஞ்சு போயிட்டார் போல இருக்கு வந்திருக்கு அப்பா செத்து போயிட்டா இருக்காரா செத்து போயிட்டாரையும் கண்டபிடி பேசியிருக்கிறேன் தொழந்த பொழுதுதான் தொகுதி வரும் அப்பா என்ன டி அம்மா வேற இல்லா போயிட்ட வருஷம் தான் பண்ணணும் அங்க கூட இலக்கல இருந்த போஸ்ட் கார்டை மாசுத்தார நடப்பலாம் இல்ல என்ன சார் அரை மணி நேரமா போஸ்ட் போஸ்ட் கத்துல ஒருத்தரையும் காணும் ஆனா தந்திங்க தந்தியோட எஃபெக்ட் நமக்கு தெரியாதா எத்தனை தமிழ் சினிமா பார்த்திருங்க அப்ப அப்பா சாகலையா இப்படி ஏமாச்சு அப்பா சாகல் கூட அடித்து தழகூர் நீங்க புதுசா வீடு கட்டி குடி வந்திருக்கீங்களா நாளைக்கு வரும்போது நாளைக்குறவை வாங்கிடுவான் நாங்க ஒண்ண கட்டி அனுப்புறோம் நீ போய் போஸ்ட் ஆபீஸ் இப்பதான் சமாளிக்கிறேன் சரியா இல்ல இது ஒரு செக் ஹியூமர் இல்லாம இருக்கு எவ்வளவு தமசா பேசி போறாங்க படிக்கிறேன் அன்புள்ள சுதந்தவர்களுக்கு அன்பன் ராகவாச்சேரி எழுதி கொண்ட கடிதம் தெரியுமா ஒரு வாரம் உஷாவை கொண்டிருந்த கஸ்தூரி கஸ்தூரி அப்பா ராகவாச்சேரி எதிர்க்க ஒரு நிமிஷத்துல கல்யாணத்தை தருமாறி சௌக்கியம் இப்பொழுதும் என்னுடைய மூத்த மகன் சிரஞ்சீவி கஸ்தூரிக்கு தங்கள் தன்னை உஷாவை பிடித்து விட்டது பாரு உஷாவை எனக்கே வெக்கமா இருக்கு கட்டுதார்த்தத்தை இந்த மாதத்திலே வைத்துவிடலாம் கையெழுத்து பிரமாததா ஒன்று முதல் அழிஞ்சிக்கிற ராகவாச்சாரி சென்னை வைப்பில் நிறைய இன்போசிஷன் இது மட்டும் பேச நான் தங்கள் வீட்டுக்கு வருகிற ஏழாம் தேதி என்று வருகிறது ஏழு எவ்வளவு அழகா கொடுக்க ஐயோ அப்பா ஏழு மழை கொடுத்த மக்களவை நேரில் இப்படிக்கு ராகவாச்சாரி சொல்படி கேட்டு எழுதியது இணைய பலர் பாலு அவரு நினைச்சேன் உப்பு அந்த கலா ராமராஜர் மட்டும் புரும்பா போட்டுருக்கா மைத்திரி காஃபி கொடுத்தாலும் நோக்கா அப்ப காஃபியை ரொம்ப கை நடிக்கிறது வேணாடல்ல காஃபியை வாயில விட்டுருக்கு பாக்கெட்ல சொல்லிருக்கேன் ராமராஜரி காஃபி குடிக்கலையா வடவா அழைத்து கெட்டி ஒ பதினொன்னாம் தேதி நல்ல முகூர்த்த அன்னைக்கு பதினொன்னா இன்னைக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது உடனடியா லெட்டர் போட்டு உங்க அப்பாவ கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்ல அவங்க ரொம்ப போக்கார உங்க பெரிய அச்சும் இருக்காரு மாதவன் ஆத்துக்காரன் அவங்க நான் அவர் வந்து ரெண்டாவது உலகம் போறும்போது எதிர்தரப்பால ஜப்பான் வரைக்கும் துரத்தின் போய் சுத்தார் ஓடி அங்க போய் ஒரு பிளைண்ட் ரொம்ப கிட்ட என்ன கோயம்புத்தூர் விவசாயம் பார்க்கிறார் விவசாயம் பாக்குறா நிறைய பழங்காசுன்னு சொல்ல ஒருத்த கோயம்புத்தூர்ல மத்தவாழ்லாம் விவசாயம் பண்ற இவன் சும்மா பாக்குற எதுல தலைக்கு வேலை காரிய இருக்கு நான் வரண்டி என்ன என்ன மாதிரி கல்யாண வேலையே கலைமட்டு சட்டத்தை வச்சு போடலான்னு ஒரு அக்கா எங்க போறையில இடவரத்து மாதிரி கேள்வி கேட்டா இது மாதிரி கேட்டா இனிமே இந்த இழவு கல்யாணம் எப்படிதான் நடக்கணும் ஒரு பெரிய இளவரசு கேள்வி கேட்டு இழவு கல்யாணம் நடக்க போது இதுல எவ்வளவு கல்யாணத்துக்கு நம்ம எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கேன் தார தப்பாட்டை சங்கு எவ்வளவு பொறுத்துல இப்படி போரவரை எதுக்கு பறிக்கிற அது எந்த பொறையில கேட்கணுமா உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு லீவு நல்லா இருக்கு இதை போயிட்டு போலாதி போலண்டா மேல விழுந்து கொடுங்கட முட்டா நீங்க மாதிரி தனியா போயிட்டு வீங்களே காசிக்கு கர்மம் விடாது அக்கா வரல கர்மம் உபகர்மம் ஒன் டூ என்ன வருது எல்லாருமே அழிச்சும் போல கடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கான் மலையாளம் எல்லாருமே போயிடும் படம் தான் இந்தியா தமிழ் கே பி சுந்தராம்பி படம் பேர் தெரியுமா பழமுதல் எல்லாருக்கும் மா நான் பெரிய செவன்டி ஒன் அது ரொம்ப பிரச்சனை ரொம்ப பிரச்சனை சொல்லுங்க எங்களுக்கு எப்பதான் உலக அறிவு வந்தது அப்படின்னா ரொம்ப மடிக்குங்க செவன்டி ஒன் ஸ்கிரீன் எப்படி இருக்கும் அப்பா வருஷம் வருஷம் தமிசப்பட்ட ஆமா அந்த பத்தாறு பேசி குண்டச்சி வச்சு வச்சு பத்தரி சப்பா கட்டி பாத்திருக்கேன் ஆமா அவ மடிச்சு கட்டிப்ப அந்த பிரிச்சா எப்படி இருக்கும் டைம் திர்க்கே அவ்ளோ பெருத்தக்குமோ அந்த கேஸ்க்கே 70 இன்ச் ஸ்கிரீன் சொல்ல வந்தேன் அதனால ஆரம்பமே சரியில்லை இந்த நம்ம தெட்டு கோட்டைல வந்து சின்ன மீல்ல கேட்ற படம் எடுக்கறதா அதுக்கு சின்ன மீல்ல கேட்ற ரொம்ப நல்ல படமா ஆனா ரொம்ப பெரிய படா திடீர்னு நேட்டி மேட்ரிக்ஸ் ஓவைன்னு முடி இல்ல அதனால இது யாரு இந்த சொல்ல என்னது திரும்ப சொல்ல மினரால் அட்டாரி கேடறது அதுக்கு என்ன ஐ அட்டாரி நான் ஒரே ஊரே ஒரே ஊரே அட்டாரி பார்த்துகஞ்சி பர் ரொம்ப நல்லா இருக்கும் அgetElementById யாரு இலீஷ் படம் இங்கிலீஷா யாரு பேரும் கிடையாது அந்த படத்துக்கு பேரும் என்ன அர்த்தம் நான் பயங்கரமா மடைக்கிட்டேன்னு அட்டாரி தான் நம்ம ஊர்ல பெருவா ஊரில் போன தலைவர் ஒரு ஒப்பாள் அது பேர் அதே மாதிரி ஆப்பிரிக்கால மாதா கோவில்ல போன தலைவர் ஒரு அந்த வீட்டுக்கு ஒரு நாலு திருடங்க வராங்க அந்த ஜட்ஜ பழி எப்படி இருக்கு வாழ்க்கையில் நடக்கவே நடக்கா வேவ்வொரு விதமா வராங்க முதல் ஆள் எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து மீட்டர் செக் பண்றேன் அப்படின்னு வரா ரெண்டாவது ஆள் சென்சஸ் சென்டர்ல இருந்து வர மாதிரி வரும் மூணாவது ஆள் சென்சஸ் எடுக்கிற மாதிரி வரும் நாலாவது ஆள் ரேஷன் கார்டு செக் பண்ற மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம பாத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு மீட்டர் செக் பண்ண செட்டு புட்டுல செக் பண்ண போயத்தை பார்த்தால் நாங்க சினிமா கிளம்பிட்டு இருக்கோம் என்ன பண்றீங்களா நீங்க எங்கிருந்து வரேன்னு சொல்லு எலக்ட்ரிசிட்டி போட எலக்ட்ரிசிட்டி போட பாக்கி மூணு பேருங்க அவங்க தெரியுது நானும் இல்லை என்ன அவன் என்ன இன்னும் வீட்டு செக்அப் பண்றா அவங்க பார்த்தா எனக்கு தெரியலையே மூண எப்படி தெரிஞ்சிருந்தாட்டு ஹலோ இருக்குது ஒரு மீட்டர் எவ்வளவு நேரம் செக் பண்ணுவேன் நீங்கள் பின்னாடி எவ்வளவு யூனிட் ஆயிருக்குன்னு அந்த புக்கில் ஓட் பண்ணிருந்தாங்கப்பா அதுக்கே அவங்க வேற ஆகுது உங்களுக்கு நிறைய யூனிட் ஆயிருக்கு அதான் லேட்டா இருக்கும் நீங்க ரெண்டு போட சேர்த்தோம் சிகரமோ கீழே போட்டு கீழே இப்படி இல்லையா நீ விளம்னா கீழே போட்ட மாதிரி இருக்கு இந்தியா இருக்க சிகளும் போது ஹெல்த் சென்டர் மேலே யாருப்பா உனக்கு என்ன சென்ட்ரல் ஆஃபீஸ் சென்ட்ரல்ஸ் ஆஃபீஸ் எலெக்ட்மரி போர்டு ஹெல்த் சென்டர் சென்ட்ரல் ஆபீஸ் குப்பி ரேஷன் கார்டாக வாக்கிங் நாளை மாதிரி ஆபத்து நமக்கு இவியும் அன்னைக்கு வந்தாலியா அவரை கூப்பிடு ஏக்கலை விட பகதையோட கூப்பிட்டு அவரே கேட்பார் தேக்கல வைக்கவா இல்லையா இன்னும் போய் சேர்ந்திருக்காரு கேட்டு வர வேண்டாமா அதுமான வீடு கேட்டாங்க நாற்பதாயிரம் ரூபாய் அப்புறம் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் போய் சொல்லலாமா அவங்கிட்ட கொஞ்சம் உங்களை மிரட்டி அனுப்புறம் இதுல சும்மா இதுல பத்தி நமக்கு தெரியாத வீரத்துக்கு வேலை வந்து ஒரு அடி நகந்தீங்க இந்த கத்தியாலு தலையும் ஒரே தீவிடு இதால தலை செய்ய முடியு முடியாது மண்ட வச்சு ஒரு ஆசர் அவசரத்தில் கத்தி வாங்கி கூட கூட வீரத்தை காட்ட முடியும் வாங்கி வச்சுக்கிறேன் வெளிநர் அந்த மாதிரி எடுத்துற பாகம் அதெல்லாம் சாதாரணமா இருக்கு அவன் கிட்ட அவன் போன நம்ம நைட்டா இருக்கு துப்பாக்கி திங்க மாற புலி மாறுக்கீமான நிஜம் துப்பாக்கி நான் நம்பவே மாட்டேன் அவனை சுட்டுக்கான நம்ம கேங்கலின் தப்புப்பா பொருந்தோடனா பெரிய நான் பொருந்தவாங்க இவர் மனசுக்குள்ள பெரிய சம்பல் சொல்ல நான் தொழில் புரிசுதான நெத்திக்கோட சில வருஷமா அழிக்குது கொஞ்சம் தொஞ்சிவிட எப்படி மூக சொல்லு சொல்ல சட்டம் போட்ட சட்டையெல்லாம் பாஸ் தான் பெரிய சட்டம் கையெல்லாம் முடியாது வீட்டுக்குள்ள போது படாத பாடப்படுத்துறப்பா எடுத்துட்டு போயிருக்க நீங்க நினைக்கிற மாதிரி படத்தை திருக்காக நீங்க மனச கொள்ளப்பட முடியாது பெரிய உள்ளங்க ஒரு அஞ்சு நாள் தங்கப்போம் அஞ்சு நாள் ஆமா எதுக்கு நாங்க ஒரு திட்டத்தாங்க வந்திருக்கோம் எங்க திட்ட நிலை வேறோன்ன ஆறாவது நாள் சிங்கப்பூர் போற பிளேன் நாங்க இருப்போம் அதுக்கு உங்க உதவிட்ட உதவியா பாப்பா சப்திமா சொல்ல ஓட்டு தெரியாதுப்பா நாங்க ஒரு பெரிய பணக்காரனுடைய வச்சுக்க போறோம் அந்த பணக்காரர்கிட்ட பணத்தை படிக்க போறோம் பணம் கழித்து கிடைக்க போறோம் அமெரிக்க இந்த வீட்டில் எல்லாமே சர்வ சாதாரணமா நடக்கிறோம் வெளியில இருந்து இங்க ஒரு கிட்நாப்பிங் நடக்கிற விஷயமே தெரியக்கூடாது இதுக்கு நீங்க ஒப்புக்கல தம்பி கூட ஆபீஸ் ஒரு ஆச்சா ஜீவ் கொடுத்துப்பாரு நீ ஒன்னும் கவனப்படா இது மாதிரிலாம் நடப்பு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் வேலைக்கே போறதில்லை கண்டிப்பா நீ சொன்னபடியே நான் ஆபீஸ் செட்டில லீவ் போட்றேன் பா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன அர்த்தம் 11 ஆம் தேதி அந்தங்க உஷாவுக்கு உஷாவு கிட்ட அப்பாவள இன்ட்ர듀 பண்ணி வச்சறேன் அவளுக்கு தையல ரிசிடார்ட்டம் நீ சொல்ற மாதிரி நான் ஆபீஸ் போறது வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா அந்த கல்யாண வேலையெல்லாம் கமைக்கறது இல்லையா நிச்சயமா அந்த ஒரு அஞ்சனா தள்ளி போடுறோம் 11 ஆம் தேதிங்கற 14 ஆம் தேதிக்கு ரிசிடார்ட்டம் தள்ளி போடுறேன் நீ யாரு சொன்னதுக்கு ஏ தங்க கல்யாண ரிசிடார்ட்டம் ஏஷ்டப்படி இருக்கது ஒரு சொல்றானா மாத்திடலாம் போயா முடியாது முடியாது அவரை மாதிரி போயிட்ட சுட்டுவாருக்கு நம்ம உட்கார்ந்த நம்ம எத்தப்படி நடக்குது இவன் சொல்லலாம் பதினொன்றாவது பதினாறாவது இருவரம் வச்சப்பையோ நம்ம ராகவச்சரிக்க என்ன பதில் சொல்றது பெரிய கூடாதான் மாணவி போட்டு வேணாம் எங்க உங்க தங்க கல்யாணம் உங்க இஷ்டப்பட்டு தேட்ட பாத்திரீங்க இதுல யாருக்கு நடுவுலா சரி உன் மச்சான் கல்யாணம் போயிடும் அப்பையார் தொழிலுக்கு பிடிச்சா இவ்வளவு புதுசா இருக்கு உனக்கு பிடிச்சிக்க தெரியாத நல்ல சரியா நீங்க எந்த பணக்காரனோட பையன் கடத்த போறீங்க அது எங்களுக்கே தெரியாது ஊர்ல பத்து பதிஞ்சு பணக்காரங்க பேர சீட் கழுதி சாமி முன்னாடி குலுக்கு போடுவோம் எந்த பணக்காரன் பேரு வருதோ அவருடைய பையனை போய் கடஞ்சிட்டு வருவோம் சப்போஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிற பணக்காரனுக்கு புள்ளையே இல்லை அப்படி அவருக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா முட்டாள ஆமா எப்பவுமே திட்டம் எப்பவுமே கேள்வி கேட்டு சொல்லி பதில் சொல்லி கேள்வி கேட்டு இருந்தாலும் இந்த வீட்டுல நான் தான் மோதேன் நீ தனி அவங்கிட்டு இருக்க மாத்திக்கிட்டோம் ஒரு நல்ல தொழிலான திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு களும் தட்டணும் எப்படி அஞ்சு இருக்க போறோம் எங்க பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்க பேர் தான் சொல்லிருக்கோம் நீங்க எங்க பேர் முன்னே கூப்போ முத்து மருது எப்படி கரெக்டா சொல்றீங்க தமிழ் சினிமா பாக்குற பாப்தா திரும்ப பல்லாண்டு மாளிகை வரைக்கும் எல்லா சினிமாலையும் திருடம் பேரா அவன் பேர் மாணிக்கை இல்ல வைடூரியம் இல்ல வேணு பக்கரி ஜாமஜா டெகு மண்டவொளி மன்னாலே இல்ல இல்ல இல்ல எல்லாத்தையும் இல்ல இல்ல இல்ல பின்னா இவர் பேருனா ராமபத்திரனா ராமபத்திரனா ராமபத்ரனும் திருடம் பேறா ஏ ராமபத்ர திருடம் பேரே வைக்கிறாரா ஏ இது உங்க வீடே வச்ச பேற திருண கவர்மென்ட்ல பேர் வைப்பங்க இன்ன சட்டில போடுங்க காரோட சன பேர் ராமபத்ரன்னு பரவாயில்லை அப்ப சொன்னல இன்னி நான் வச்சிட்டே இருக்கேன் நான்ங்க தென நெத்தில குங்குமா வீபூஜி ரிப்பன் காஸ் வித்ரிபத் 3 3 எல்போடி ஓம் ஹ ஒன்ன பார்த்த திருட மாதிரியில் எங்கிட்ட போய் சொல்றேனே சினிமா திருநாட் போய் சொல்லாத பெரிய மட்டும் பேசி ஆனா பொருள் இருக்கு புதுக்கு அவ்வளவுதான் போயிட்ட அந்த போலீஸ்தார பார்த்து சொல்றான் தம்பி ராக தூர்க்கே சோட போறேன் எவனால திரு அச்சுக்குன்னு போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்கி வந்து குணம் விட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு Pusha! Pusha! Pusha! Pusha! Hey, hey, hey, hey! I can't do that. I can't do that. I can't do that. குறிப்பிட்ட குறிப்பிட்ட நடக்கும் கடகாரி ரூலையா இல்லையா நான் கேஸ் சிலிண்டர் தான் வச்சிருக்கேன் வந்து உள்ள எப்படி போயிட்டு இருக்க உள்ள காபி போட்டுந்தேன் உஷா இருக்க உள்ள படிச்சுட்டு வெறுமலை பேசி அனுப்பக்கூடாது காமி போட்டி போட அஞ்சு நாள் அண்ணா சரிமா இருந்தா போக முடியல என்ன போயிட்டு வர நல்லா போட்டா லட்சணமா உள்ள பயப்பாடியே வெளியெல்லாம் போகக்கூடாது சரிமா அவரை மட்டும் சுற்றாருமா அவரை மட்டும் சுற்றாருமா ஒரே ஹஸ்பண்ட் அவர் அவரை சுட மாட்டியா நல்லா சித்தியமா பயங்கர ஷா கை ஓல்டேஜ் சொல்றீங்க சீக்கிரம் என்ன சார் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க மூட இல்லையா அடிக்கடி வந்து போராடிக்கிறேன் போக திரிஞ்சு போய் அதுக்கடி போயிட்டீங்களா நீங்க திரிஞ்சு போய் கிடையாது ீங்க நானே இருங்க கொஞ்சம் கொண்டு தைரியத்தை கையில் வச்சு போயிட்டு வந்துட்டு அப்படியே குரல் வந்து அந்த வந்து சேரல குரல் சொன்ன உடனே சார் ஞாபகம் வருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிவா ஓடிவா ஏகலைவா ஓடிவா அருமையான பார்த்து பக்கத்து பென்ல ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு தங்கமா போங்க அப்புறமா வந்து பேசிக்க திருப்பி அச்சு பார்த்த ஷாக்கு அடிக்கிறேன் ஐ திங் நான் ஈர கையோட அச்சுக்கணும் அடிக்கிறேன் அதான் பயங்கர ஷாக் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் உப்பிள்ளை பத்தங்களை பரந்து போறேன் கிடைக்கலீங்க ஐயா கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா செவடா சரி சங்க உள்ள குளிக்க போற யாராவது வந்து கேட்டா குளிக்க பாருங்க என்ன சொன்னீங்க செவடா புடிக்க போறோ யாராவது வந்து கேட்டா புடிக்க போயதுன்னு சொல்லும் சொன்ன ஐயா காலத்தை பெரிய வேலை கொஞ்சம் ஆக்சுவலே சொல்லுங்க ஆமாண்ணா வழுவூர் ராமநாதபுரம் திசனா இருக்க வேண்டிய இங்க வந்து என் பிராணமா வந்துற உள்ள குளிக்க போறா யாராவது வந்து கேட்டா குளிக்க போயது சொல்லு சொன்ன ஐயா காது பெரிய அட்வான்டேஜ் நானும் கரெக்டா வேலைக்கு வந்து குளிக்கிறது தெரிய வேடா மனுஷனா சொன்ன ஒரு குளிக்கணும் பக்கெட்ல தண்ணியெல்லாம் வச்சு குளிக்கிற குளிக்கிற குளிக்க மாட்டீங்களா அப்பா எனக்கு நினைச்சு போயிட்டு இருக்க உன் கூட படிச்சேன் இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் சின்ன கொஸ்டின் கரெக்டா ராவணா இது என்ன வாய் உங்க வாய் அது ஆக்டிவ் வாய் கம்மா சேஞ்ச் வாய்ஸ் இங்கிலீஷ் வந்து தமிழ் கிர விழுந்து விட்டது கட்ட பல் விழும் தமிழ நாளைக்கு என்ன படிச்ச சின்ன கொஸ்டின் கரெக்டா பதி சொன்னோம் விட்டு கொடுத்துட்டு எங்க அச்சிந்த ஊருக்கு போயிருக்கார் திரும்பி வர அஞ்சு நாளான சொல்லிட்டு வாங்க ஏதாவது சொன்ன ஒண்ணு கவலைப்படாத நான் காரியத்தை எவ்வளவு சைலண்டா முடிய பஞ்சாபகேசன் இருக்காரா தம்பி எனக்கு காது அவ்வளவா கேட்காது கொஞ்சம் முறக்கவே சொல்லுப்பான் காது அவ்வளவா கேட்க காதே கரையாது ஜவுளி கட முதலாளி பஞ்சாபகேசன் இருக்காரா இப்ப மட்டும் நான் சொல்ல போனிருந்தால் காதல் விழுந்துட்டா போகும் நான் திருப்பதிக்கு நடந்து வெள்ளி காசு போட என்னாலே உண்டியும் திருப்பதி பஞ்சாபு இந்த போர்டு இருக்கு தேவையான கற்றுக்காட்சி போய் வச்சுரு ரொம்ப இக்கம் இவருக்கு இந்த போர்டு வேணுமா வேண்டாமா இந்த போர்டு இருக்கிற இந்த உட பெரிய போடு பெரியதான் இருக்கு இந்த போடு இருக்கிற ஆள் இருக்கேன் நான் அவரை பார்க்கணும் நீ குறிக்கணுமா நான் வேற இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது எழுதி காட்டி யார் இந்த பையன் அடிக்க அடிக்க ி உணம என்ன என்ன சொன்னீங்க இது கோவ செவுட்டு போன அதுதானே பார்த்து எங்க மரியாதை தான் பேசிக்கோ நினைக்கிறேன் கொஞ்சம் நான் வெயிட் மினிட் பார் காமகத்திரா சார் ஆக வைந்தாலுமா ரெண்டு காதை கொடுத்து வேலி பண்ணி பென்சிலே வரங்க முதல்ல காதல் யாரு நமஸ்காரம் சார் கலந்து கொள்ள நான் இல்ல நமஸ்காரம் சார் உங்க கீழே வேலை பாக்குறம் சுதர்சனம் அவரோட மத்தியமே சுப்பிலிதான் யாரும் சொல்ல அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவர் வந்து ஊருக்கு போற அவருக்கு இங்கிலீஷ் வாங்கல் போறது அம்மா மொத்தம் நாலு பேர் டீநகர்ல ஒண்ணு தியாகராய நகர்ல ஒண்ணு மெட்ராஸ் ஒண்ணு மாம்பழத்துல ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியம் இதோட ஆச்சரியமான சமாஜ விவரங்கள் மெட்ராசுக்கு வரச்சு கட்டிக்க துணி கூட இல்லாம வந்த ரொம்ப வெக்கப்பட்டு அது இல்லப்பா என் கையில ஒரே ஒரு லாட்சி அந்த லாட்சி ஒரு லட்சம் ஒரு ரூபாய் ஒரு லட்சம் அந்த பணத்துல தான் அந்த கடைய ஆரம்பிச்சு அஞ்சு பேர் பாரு எந்த சீட்டு குலுக்கு போட்டாலும் என் பேர் முன்னாடி வரும் அப்படியா அப்புறம் பேப்பர் பாத்தியா இல்லையா இருந்து முத்து மருதம் போயிட்டாங்க ராமபுத்திரம் பேர் போடல ராமபுத்திரமா திருநாள் ராமபுத்திரம் பேர் வச்சுக்கணையா ராமபுத்திரம் பேர் வச்சுக்கிறா எதனாவது காதல் கூப்பிட்ட கணக்க முடியல திருநாள் ராமபுத்திரம் பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்காச்சு நீ கிளம்பு பேச மாட்டாட்டீங்க ராமபுத்திரம் ஒரு திருடன் இருக்கான் உனக்கு ஏப்பா இவ்வளவு கோவம் வருது சரி ராமபுத்திரன் ஒரு திருவிழா இருக்கும் தேசிகா சரி இன்னும் திருவிழா இருக்கும் தேசிகா இன்னும் திருவிடு இருக்கா அவர் நான் பாத்துக்கு வரவே இல்ல இருப்பார் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமாட கோலமா பிளீஸ் அப்படின்னு கொடுக்க பாக்குறாங்களா விசாரிக்கிறேன் நல்ல வேலை நாம பாத்துறா நீ பார்த்த கோலத்தை அழிச்சி இல்ல இப்போ இருப்பாங்களா ஜெயினை மிஃப்ட் பண்ண கோலப்படிய மிக்ஸ் பண்ண பிளீஸ் டோண்ட் ஹெல்ப் தி ஆர் நாட் இன் ட்ரபிள் அப்படின்னு முத்தமாமா கும்புற ஆருக்கும் கூட முத்து மாமா முக்கமா கல்யாணத்தவரே மாதமாசன் சொல்ல போட்டிருக்கேன் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பிளீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க என்ன சொத்தமாக இன்னொரு வாக்கு இந்த மாதிரி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க எங்களுடைய துப்பாக்கிக்கு வேறு கொடுக்க வேண்டி வரும் இந்த சூட்சம வேலை எல்லாம் எல்லா பொண்ணும் வெட்டியில போட்டோட போடு ஆசைப்படுவார் இப்பாடு முன்னட்டோட தான் போறேன் அது எப்படி பிளீஸ் ஹெல்ப் பிஆர் இங்கிலீஷ் போல போடுற கையி போறேன் திருட்டு போய் நீங்க துணியை யாரும் எடுக்கக்கூடாது ரோக்கல் திருட எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டோம் அவங்ககிட்ட கேட்டு இதை மாத்திரம் வாங்க அவங்களுக்கு வாய்ப்புடா நம்ம வீட்டுக்கு வர உங்களுக்கு அந்த துணியை அடிச்சு போட்டோம் போட்டாய் நான் போட்டுங்க நலமாக பண்ணி திரிச்சு போட்டா போல பண்ணு பெத்த குழம்பு சுட்டா அப்பலாம் அதை பண்ணி அப்படின் அப்பளத்தை பொண்ணு அவர் துப்பாக்கரை சுட்டு போடுப்பாரு நம்ம கல்யாணம் புதுசுல நானும் நீ உன்னால சண்டை போட்டுட்டு நீ கோப ஒண்ணு பண்ணிய அதை பண்ணு நம்ம ரொம்ப நல்ல கல்யாணத்துல கோபத்துல தனிகள் பல ஆச்சு எனக்கு பிடிக்காதே அதையே இல்ல எப்பய இல்லையா இல்லையா இது என்ன பெரிய விஷயமா கொஞ்சம் ரவ கொடுங்க நான் டார்லெட் பண்ணவே மாட்டேன் நீங்க நீட இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு டிஃபன் காஃபி எல்லாம் கொட்டிக்கிறது சத்தரமா பண்ணவே மாட்டும்மாதமா சமைக்கறாங்க அருமையா இருந்தது எங்க அது பேர் என்னங்க மாத்துலிப என்ன பண்றது ஆசுகர செஞ்ச வந்தானா தெரிஞ்ச அச்சீவ் பண்ணிட்டு போதோ கொஞ்சம் இருந்தது அவருக்கு மட்டும் தங்க நீங்கதான் எப்பவும் கூடவே ஆசைல இருக்கீங்களே போயிட போறாங்க நல்லா இல்ல அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அது போகுது நம்ம பண்ற என்ன எப்படி இருந்தது கொஞ்சம் அது இருக்கு அவங்க திரும்பி திரும்பி கேட்டா திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது ராமபுத்திரம் கேட்டதுனால வெங்காயம் சாம்பார்டு போச்சு இதுவே முத்து மரு ஆசைப்படுதா உங்க கைய கால வெட்டி குழம்பு வச்சிருப்பாங்க மாட்டேன்போம் சொன்ன யாரோ ஒரு கடைக்கால விட்டு பதினெட்டு மீட்ல கிரிட்டாப் பறந்து வச்சுட்டு போயிட அந்த கிரிட்ஷாப் வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்களா வரணு வருது அந்த பெட்டியை நல்லா நல்லா கவனமா கேட்டேன் எங்க போற இதுல ஒரு பத்து பதினஞ்சு பணக்கார பேரை சீட் எழுதி போடுறேன் ஒரே ஒரு சீட் அது எந்த பணக்கார பேர் வரும் அவருடைய பையன் நான்கு ரூபாய் கிடைச்சிட்டு வரும் யாராவது எடுங்க அந்த பதிஞ்சு பேர்ல ஏழையாச பத்து பேரை பத்து ஒரு ச சந்தரல்பத்தை நன்றி நல்ல பொறையா எடுக்க நல்ல சீக்கிரம் எவ்வளவு காலி எடுத்து பணத்தை எழுதி போடுறீங்க அவர் பெரிய பணக்காரா அமெரிக்காவில எங்கயாவது பணத்தை வைப்பாங்க ஓடலாம் திருப்பதி வெங்கடா தளபதி திருப்பதி வெங்கடா எங்க பிரான் மட்டும் சக்சஸ்ஃபுல் எங்க பிரான் மட்டும் சக்சஸ் ஆகி பணம் வைக்கி கிடைச்சாட்டி கிடைச்சா திருப்பதிக்கு ஹெலிகாப்டர்ல வந்து திருப்பதிக்கு ஹெலிகாப்டர்ல வந்து மட்டை அடிச்சுக்கிறேன் இவருக்கு மட்டை அடிச்சேன் இவரத்துல ஒரு ஸ்வீட் கூப்பிட்டுருக்கோம் சரியா மேல படம் வாங்கிட பொன்னே ஐயோ அப்பா நீ மாட்டி இதை கப்பல் வாட்டி தமிழ் மாதிரி வெள்ளத்தோணியில் வந்தியா இதோ என்ன சொல்லறங்களா சேய் சேய் யாரெல்லாம் வந்துட்டீங்க பிள்ளையா நான் சாப்பிடுறேன் அளை மேல பிரம்மா வரீங்களா வாங்கப்பா போいや போறியா புள்ள பாப்பா வா உள்ள போலாம் போいや உள்ள போいや உள்ள போய்டா போいや உள்ள எங்க சொரரனும் போいや உள்ள ஓட போいや போ எோரியம் பாம்பம் நம்ம சொட்டு நீளம் என்று கேட்காதீர்கள் ரீகல் சொட்டு நீளம் என்று கேட்டு வந்து துணிகளின் தூய வெண்மைக்கு ரீகல் சொட்டு நீளம் ரீகல் அந்த பயிரை கருத்துக்கு வரப்போ இருக்காங்க இல்லையா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா எனக்கு ஒன்றும் வேலைக்காரங்க மரியாதை பேசுறாங்க தெரியுமா மிலிட்டியில இருந்திருக்கேன் சுட்டு கொடுக்க சுட்டு உங்களோட செண்டையை கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறது இல்ல கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறது இல்லையுன்னு சொல்ல கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு வந்திருக்க நான் உஷாவோட கல்யாணம் தான் வந்திருக்கேன் மாதவன் நீங்க ஆக்சுவலா கிளைமேக்ஸ் வந்திருக்கீங்க முன்கதை சுக்கம் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டீங்க என்னது முன்கதை சுருக்கம் கிளைமேக்ஸ் வீட்டுக்கு இப்ப தான குதல் துறையா வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாது இல்லையா முன்னாடி என்ன நடந்தா என்ன பின்னாடி நடக்கதே அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது என்னது முன்னாடி பின்னாடி ஒண்ணும் புரியவே இல்லையோ இல்லையா ஒண்ணு உள்ள போய் குளிச்சுட்டு டிபன் தாத்து மத்தியானத்துல கொஞ்சம் கடத்தல் பக்கம் போறான் அதெல்லாம் போக பயங்கரம் அதெல்லாம் வதக்கிடுது சொல்றதுக்கான அந்த கையில வச்சிருக்கேன் அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது அவருக்கு பண்ணி பாரு என்னது வேலைக்காடு போய் அவர் வேறது தெரிய கண்டபடி திட்டாரு நெங்கிட்டு நிறைய டேக்கா எடுத்து நான் வந்திருக்கேன் ஆர்த்தி சித்தம் சித்தும் கல்யாணத்துக்கு அமர்வுக்கு என் கடைசி பையன் நேதாஜிக்கு பரிசை வந்துருக்கு கடைசி பயிறுக்கு நேதாஜி ஆமா நான் அப்புறம் மிருச்சியில ஹிமாச்சல் பிரதேச ஒன்ப வருஷம் கேம்ப் அப்போ என் கடைசி பையன் நேதாஜி இங்க நடு ஒரு மாசம் வந்துட்டு போயிருங்க என்ன போயிட்டு நீங்க மிலிட்டியில இருந்தேன்னு சொன்னாலே யாரும் யார் மிலிட்டியில இருந்ததுக்கு எங்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு அப்படியா நீங்க ஆர்மியில மேஜரா ஆமா மேஜரா மேஜரா சேர்த்துட்டீங்களா அச்சுதான் இருக்குன்னு ஆச்சரியம் ஆர்மியில மேஜரா தான் சேர்த்துப்பா பதினெட்டு வயசுல மேன இருக்கணும் அது எங்களுக்கு தெரியும் இந்த பதவி வந்து கேளு இந்த கேப்டன் லெப்டினன்ட் அந்த மாதிரி பதவி கேள்வி அதெல்லாம் ஒண்ணு ஆனா நான் மிலிட்ரிய ஒரு பெரிய ஆளு புரிய நான் என்ன மிலிட ஆதி போனோம் நல்ல பொசிஷன்ல இருக்க ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க எப்படி பாரு சாதாரணமா மிலிட்டில இருக்கிறவாங்க காசால அஞ்சு மணி தான் எழுதியிருக்கணும் நான் எல்லாருக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி நாலு மணிக்கே எழுந்திருக்கணும் அவ்வளவு பெரிய ஓட்டா தரம் தூங்கிட்டேன் காத்தால இருந்து பாத்துறேன் வாசல்ல ஜென்ரல் லெப்டினன்ட் ஜெனரல் மேஜர் கேர்னல் கேப்டன் எல்லாம் லைனா இருக்க ஆமா ஜென்ரல் பாத்து ஏண்டாம் மாதம் இந்த மாதிரி பண்ணிட்டேன் உன்னை நம்பி நான் லைஃபில் ஷூட்டிங் ட்ரைனிங் கிளாஸ் வச்சிருக்கிறேன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டா ஜென்ரலா கேட்டதா பர்டிகுலரா நிஜமாவே பென்ட்ல இருந்தா குப்பா கேட்டு சுட்டுவார் தெரியுமா ஜப்பான் தெரியுமா அது வரைக்கும் தொடர்ச்சி போய் சுடுவார் எடுக்கும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கோ ஆமா சமயத்துல அங்க போக முடியாது ஜப்பான் சொல்லிட்டா நேபாள யார் சுட்டது யாரு நான் தான் சுட்டேன் போ பாகிஸ்தான் யார் சுட்டது யாரு நான் தான் சுட்டேன் இந்த பங்களாதேஷ் அங்கே நான் சுட்டேன் நான் தான் சுட்டேன் எத்தனை எதிரிகளை சுட்டுதல் இருப்பீங்க எதிரிகளா அந்த வந்து எனக்கு இருக்கு அங்க இங்க சுட்ட சுட்ட நான் சொன்னது மிரீட்ல இருக்கிறவருக்கு ஜப்பாசின் சொல்ல சொன்னேன் அவ்வதான நாட்டுக்கால தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நினைச்சேன் இந்த மாதிரி ஒன்றரை வருஷம் இமாச்சல் பிரதேசத்துல நான் எடுக்கச்சேன் போட்டு கங்காவி சாமி அமைச்சு என்ன வெல்லு ஒரு மாதிரியே கேக்குறது ீங்கது பையன் இருக்கான பே நம்பு வயிற்றுக்குள்ள போனா புடவை கீழ்த்தியுமே என் பையன் அவ்வளவு மனை மூடி ஒரு தான் முடிஞ்சிருக்கான் பேர் என்ன பைலட் பையன் பேரு பார்க்கிற பேனா பேர் பைலட் பையன் பேர் பார்க்கிற உங்க கொண்டாட்டு பேர் ரைட்ட என்ன எங்களை வந்து இப்ப நல்லா இருக்கு எங்க வயலன் காந்திக்குள்ளையா ஜிப்பா எங்க அப்பா விட்டுட்டு போன ஒரே சொத்து சார் உங்க அப்பா தான் இவ்வளவு ஜிப்பா விட்டுட்டு போயிருக்காரோ எதுக்கு வேஷ்டி இது ஒரு நாள் அது ஒரு நாள் போட்டுக்கே சாந்தமும் சார் யாரு நம்ம ரிலேட்டிவா ஏன் ரிலேட்டிவ் என்னுடைய மாமனார் ஸ்ரீமதி குப்புச்சா வீண்டார் நமஸ்காரம் குப்பிச்சி அவருக்கு பிடிச்ச சென்மண்டம் அப்புச்சி இவர் ஏக்களை வந்து போயிருப்பா எழுத்தாளர் உங்க கதைகளை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் எனக்கு வயது இருபத்தி எட்டு தானே சார் இப்ப நீங்க எழுதி அந்த கதைய இதே கதைகளை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் பிரதமர் எழுதிட்ட நான் அதை படிச்சு விட்டேன் சொல்ல வந்தேன் இவர் என்னுடைய சண்டகர் மாதம் வந்து பேரு அப்படியா மிலிடும் ராணுவத்தில் இவர் கைவள்ளம் காட்டாத நானே கிடையாது ரொம்ப நாளும் அவர் இந்த மிலிட்ரிட்டர் ஆன ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு பெரிய கதை எதலானு அவருக்கும் கேட்க அவருக்கும் இல்லாத பாத்திரமே கிடையாது நீங்க எந்த பாத்திரம் கேட்டால் அவர் வந்து அவர் வந்து வேலைக்காரர் வேலைக்காரர் வேலைக்காரர் மரியாதை உள்ள வேலைக்காரர் கடை எழுதிட்டு இருந்தேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே அப்படி வந்தேன் சிகரெட் வேற தீர்ந்து போச்சு என்னப்பா வேலைக்காரர் கடைக்கு உங்க வீட்டு வேறக்காரா உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் வெளியில என்ன மரியாதை தாங்க வேணாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்புறமா வந்து பேசிக்கல உப்பு தினமல அதேனால உங்க வீட்டுக்கு வரணுமா எங்களுக்கு ஆசை ஆனா என்ன பண்றது எங்களால வெளியில ஒரு தூழ்நிலை எங்களுக்கு காலம் வலிக்கிட்டு அதை தவிர நான் வேற இந்த திருட்டு பயன் இருக்குன்னு சொன்னேன் அதை பத்து வேற கொஞ்சம் பயந்துருப்பீங்க அப்படின்னு ஒரு குறை வெளியே வைக்க மாட்டேன்னா பைட்டா என்ன ஆராய்ச்சி பணி மனு நீதி பரம்பரை வாசல் போ பசு நித்து உங்களை சரி ஞாயா ரெண்டு பேர் ஒரு பையன் வந்து நீங்க ஒரு ரெண்டு நாள் தங்க வேண்டியது எல்லாம் எனக்கு தெரியும்பா பட் போன வாட்டி ஒரு செட் ஆப் செய்யுங்க கருதிட்டு போய் நாலு நாள் அவர் தான் இருக்காங்க சரி வந்தான் முடிஞ்சு போயிடுச்சு நாவும் அவர் பாத்துக்கணும் ஏழை சொந்த சூழ்நிலையும் அவரை குற்றவாளியாட்டு விட்டாங்க கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு கதை இல்லப்பா டைட்டிலே இருக்கா இருக்கான் போன் பண்ண பயமா இருக்கிறேன் கேவலம் அவரு பணக்காண்ட ஒரு டெலிபோன் பண்ண போறீங்க இதுக்குமே பயந்துடுங்க பயந்து சாயிரம் நீங்க போறது அளவுல போதும் நான் வேற ஆசை இல்லையா தக்குன்னு புரிஞ்சுப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருஷா வருஷம் நடக்கத்தானு கடந்த அஞ்சு வருஷத்து என்ன கலத்தாத வருஷமே கிடையாது எங்க ஸ்கூல்ல ரெண்டு மொழி இருக்கான் ரெண்டு பேரோட அப்பா ஒரே பேர் தான் நீங்க டிஃபன்ஷியேட் என்ன கே ஒல்லி அதாவது கிட்நாப் மொழி கே மொழி கே மொழி என்ன என்ன எங்க அப்பா பேர் என்ன சொல்ற நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் சுவாரசியமே கேட்டுடும் அப்பாவுக்கு போன் பண்ணி ஆனும் இல்லையா போன்ல என்ன பேசுறது விவரமா சொல்லுப்பா பயமா இருக்கு நல்ல கவனமா கேட்டுக்கா நம்ம திட்டத்தினுடைய முக்கியமான கட்டத்தில் ஆரம்புவோம் செல்போன் நீங்க இங்க டெலிபோன் பண்ணின உடனே ஆனால் அந்த டெலிபோனை எடுப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்க இந்த வரவேற்பு இப்படி கூட நடக்குமா பண்ணி நம்ம சரிய கருத்துல போய் அந்த தேர்ச்சிக்கு போன் பண்ண சொன்ன பாத்து நான் போன் பண்ணி தேர்ச்சி அப்படின்னா அப்படின்னு கதில் இருந்திருக்க அஞ்சு பேர் போன போட்டாலே ஹைஜி ரொம்ப கேரட்டா இருக்கும் இந்த மனசெல்லாம் எங்கமா வை பே சொல்ல போறீங்க கோவில் ஏதாவது வச்ச போறீங்களா திருவான்பு பிள்ளைங்கள அந்த பிள்ளை விரும்ப படிச்சல படம் பண்ணிக்கிற பிள்ளையார் அவருக்கு இந்த கிட்நாப்பிங் எல்லாம் தெரியாது வழங்கும் போது ஊருக்கு இல்ல இருக்கிற பிள்ளையா பிள்ளை வச்சுக்காங்க அந்த பிள்ளை ரொம்ப ஆகி வந்த பிள்ளையார் என்ன எப்படி சொல்ல ஆகி வந்த பிள்ளையா இது என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா அந்த பிள்ளையார எவ்வளவு வசதி கல்யாவது கிட்நாப்பிங் வந்து இங்க பேசப்படி இருந்தான் கற்பனை விநாயகர் வரை கடத்தல் விநாயகர்னு சொல்லு அப்பா விட்ட உங்களுக்காக நான் எவ்வளவு படப்பா கேட்கணும் இருபத்தாயிரம் சுமார் ஐம்பதாயிரம் எப்படி போகணும் போயிட்டு வாங்க பயப்படுற போகிற நீர் தான் போயிட்டு வருது எனக்கு சாப்பாப்பட வீர கிழகம் டெய்லி தான் போயிட்டு வாங்க பெரிய கெக்கம் பாயுவன் தீவெண்டது பயமா இருக்குது எனக்கு என் பிராணம் வாங்கிறதுக்குன்னா கூட தொத்திருக்கா உங்க அப்ப என்ற எவன் பணமா யாருக்கும் போறது காப்பாற்று கலைக்கிறேன் எவன் பணமா என்ன சார் எங்க அப்பா பணம் பணம் என்ன பணம் பணம் தான பணம் பரந்தானா ஏன்னா நானே ஏற்கனவே பயந்து சாகுற என்ன போகும்போது அவசரமா கூப்பிடுறேன் சொல்லிட்டே போய பால வாக்கத்தை சுன பேர் வச்சிருந்த வீடு வீடு இருக்க முடியுமா என்ன சொல்ற ஒண்ணுதான் எங்க அப்பா விட அவர் பண்றாரு அவர் பேர் சுதர்ஷனம் அவர் பாலவாக தான் இருக்காரு என்ன சொல்ற இந்த பால அவர் என்னோட ஆசிக்காரி நீங்க வேற ஒரு சுதர்சனம் இருக்கீங்க உங்க அப்பாவே ஒட்பட்டமோ வயதில் யாசிக்கான பிரசனமோ ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேரும் ஒத்தர் தான் ரொம்ப நாளா யாசிக்கார வேலை பாக்குறது சொல்லி உங்க அப்படியே வைய உற்படிக்கும் உங்க அப்பா வந்து வேலை வாங்கிடுற துணி கிழிக்க இருந்தாலும் பரவாயில்ல சனி என்ன வேணும் வேணுமா ரொம்ப வேணுமா எனக்கு ஒன்ம வேண்டாம் ஒரு டம்ளர் ஜலம் நாலு மூணு வேஸ்டி அது போதும் ரொம்ப தானமா தவறாம சஞ்யாசனம் பண்ண அதுக்குதான் ஒரு டம்ளர் ஐயோ ஐயோ சின்ன பையன் பணக்கார பையன் சன்னிவாசனங்களா பண்றான் ஐயோ சின்ன பையனும் பணக்கார பையன் சஞ்சிவாசனங்களா பண்றான் உலி சந்தேகமா இல்லையா இப்ப என்ன சந்தேகம் பண்ண இருக்கேன் எவ்வளவு பாரு எவ்வளவு வருத்தப்படாது பாரு இப்ப இன்னைக்கு வந்து பண்ண நீயே பெரிய திருட இப்ப பண்ண முடியுமா முடியாத முடியாது அப்ப விட்டு அதுக்கிட்ட கூடி கட்டீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு வீட்டுக்குள்ளேயே பண்ணீங்களா சத்தைய கேட்கறா சட்டையே வாங்க சட்டையே கிடையாது அழிஞ்சிருவேன் கிடையாதுயா நாளைக்கு அப்பவே மகனை துப்பிடுச்சோம் அப்படின்னு சரித்திர நம்மளை வந்து கேவலமா பேச சட்டையை கட்டுறாரு சட்டையை கழட்ட முடியாது என்ன வேணாம் ஒரு சமை தனி எடுத்துவாங்க சொல்ற நான் சொல்லபடி சொல்றேன் நான் சொல்லபடி சொல்றேன் ஒழுங்காச்சும் சொல்லபடி சொல்றேன் என்ன சுத்தணேன் என்ன நான் என்னமா ஒண்ண கவலைப்படாத நான் போன் பண்ணி சொல்லிட்டேன் அவர் பணத்தை கொடுத்த பிள்ளைகள் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு இவர் போய் எடுத்துட்டு வர வேண்டியதுதான் பாப்பா இவ் பண்ணது நியாயமாப்பா இந்த தொழிலையை சொந்த பாசூர பையன் போன் பண்ணும்போது விஷயமே தெரிஞ்சிருப்பா எனக்கு அவரு வேறு என் வீடு தேடி வரையிட்டு இருக்காரு பயமா இருக்குப்பா எனக்கு அவர் தான் வராது சொல்றேன் ஜாக்கிரா இருக்கணும் ஆமா ஜாத பையனை என்ன ஆய்வு தெரியுமா தெரியும் கூட இந்த கண்டிப்பாக நடந்த என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டாலும் தெரியும் இல்ல முதல்ல இருந்து ஒரு தடவை முரளி சம்பத் ஒரு தடவை சம்பத்துனா ஒரு தடவை சம்பத்து இரண்டாவது பையன் அப்புறம் இந்த திருடாலுக்கு முழுவே கிடையாது மணிக்கு போன் பண்ணி நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு பேங்க் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பிபிஐ களத்தில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி பணம் போட்டு வச்சிருக்கேன் நீங்களே மூணு ரூபாய் துத்தி வந்து கீழே விழுந்து மண்டே உடச்சுருக்கோங்க முக்கியமான விஷயம் பேசணும் அதை விட்டுட்டு ஏதோ பேசியிருக்கேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த ரூபா பணம் சார் கொசுக்களுக்கு இன் கேஸ் சொல்லுங்க சார் இல்ல இது இருக்காரு இவர் பரவாயில்ல மாநா பரிசு இந்த கோடியில ஒரு பிள்ளையர் கோயில் இருக்கு இல்லையா அங்க கொண்டு வந்து பணத்தை வச்சிடணும் பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்கலாம போயிடும் எனக்கு இந்த போலீசுக்கு போறதுல போகலாம் போலீசுக்கு போகலாம் சார் அவங்களே சொன்னாங்கப்பா போலீசுக்கு போனா முரல கீ சொன்னா அதுதான் நான் என்ன பண்றேன் பணத்தை எடுத்துபோ அந்த பிள்ளையர் கோயில வச்சிருக்க வச்சிருக்கோம் அது பக்கத்துல ஒரு பழடைஞ்ச மண்டபம் ஒண்ணுக்கு இல்லையா அவரு மண்டபம் இருக்காங்க அந்த மண்டபத்தில் ஒழிஞ்சிருந்து பணம் எடுக்க வராங்க அவனோட அந்த அடையாளத்தை நீ பாக்குறாங்க என்ன பாரு திரும்ப வந்த கம்ப்ளைண்ட்ரைய அதாவது எடுக்க போறவனுடைய மூஞ்சில ஏதாவது வடுதழும்பு இருக்கான்னு பார்த்து சொல்லணும் அதாவது நான் சொல்ல வேறு மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காருப்பா மூஞ்சியில ஒருவேளை வடிவு தழும்பு எதுவும் இல்லைன்னா சார் திருவர பொருளுக்கு மூஞ்சியில வடிவு தழும்பு இருக்கோ இல்லையோ நிச்சயமா நெத்திய நாமம் இருக்கும் நாளை கலந்துற வீட்டுக்கு சரி சரி ஓகே பணம் எடுத்து வரானுக்கு மேல இருக்கிறாங்க எத போற கதைக்கு நல்ல முடிவு கிடைச்சு பரிந்து தொகை எனக்கே கிடைச்சது எனக்கு அறிவு நாற்பது கொடுத்து பக்கத்தில் ஏது பொட்டி மூஞ்சூர் தானே இருக்கும் பொட்டிக்குள்ள மூஞ்சூரா பணம் பாதி தரேன்னு ஒரு சோதனையா எதுக்கோ வீட்டுல எடுத்து எண்ணி பார்த்துட்டு பாதி குடம் தர மரியாதைய பையடுத்து பையன் பா தொழில் ஒரு நேர்ம சரி மரியாதையா கிட்னாப் பையனை கொண்டு விட்டுட்டு அப்புறம் படத்தோம் இதுல போகிறதுக்கு போயிடும் போயிட்டா புரியா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு த்ரி நான் இருக்கேன் என்னோட சொல்லி சீக்கிரம் போட சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாது கிள் சேப்பாடு கோயிலுக்கு போனா நம்ம சிறந்தன போனோம் இல்லைன்னா பிள்ளையாரே போனோம் நான் நான் சத்தியம்மைய பண போட்டிய போயிட்டோட முன்னாடி போட்டி இருந்தது போட்டி இருந்தது பிள்ளையா ஒரு ஸ்கூட்டை பண்ணி ஸ்டேட் பண்ணி வேகமா போயிட்டார் சுதர்சனம் உங்க கிட்ட நாங்க சகஜமா பண வரதுக்காற்றீங்களா என்ன கேட்டா என்ன புள்ளியாரியா இருப்பாங்க தேங்காய் உழைக்கிறேன் யாருக்கு புள்ளியா இருக்கா படத்துக்கு போகாம புள்ளிய அவர் தேங்காய் உழைக்கிறீங்களா யாராவது புளியார் சூழ் போகுது அப்படின்னு கையை நறுக்கி சொல்ல இருவர அப்படின்னு சொல்லல சுட்டு படிக்கிறது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாப்பாப்பட கல்யாணத்தை நிகழ மொபைல் எடுத்து வைக்கணும் உங்களுக்கு உங்க டயரியத்தையும் சேர்த்து நிறைய நினைச்சு வைக்கணும் அட்வான்ஸ் கூட்டி சபை காலத்துக்கு அட்வான்ஸ் கூட்டிருக்கேன் மைதிரியை கண்கழகோ நான் போயிட்டு வரேன் அஞ்சு ஆறு ஏழு சித்த மெதுவாயிருப்பா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருந்தப்பா எட்டு எட்டு ஒன்பது வழியா வரும்போது பெரியார் அவரு மேல போட்டார் எப்படியா இருந்தா அந்த பஞ்சாபுக்கு மேல கண்டையுமே வரது எப்படியே வந்தாலும் என்ன பண்ணுவார் நேர போலீஸ் ஸ்டேஷன் போவார் இன்ஸ்பெக்டர் பாப்பார் இன்ஸ்பெக்டர் சார் புள்ளியார் பண் கூட்டார் அதனால இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார் உமாச்சி கண்ணகுத்திட்டு ஆத்துக்கிட்டு முரளி பையன்டா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு நாள் தெளிவா தெரியா போயிடும் படமே புரியுது வேற வாடகை கொடுக்கணும் கிட்னாப்பிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கு மாமா கூப்பறாயிரம் பணம் இருக்கு கல்யாணத்துக்கு வச்சு திருவங்க சம்பவ நீங்க வருஷம் வருஷம் வந்து நேரிக்கணும் என்னங்க ஒத்த நேரத்தில் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிறது கிடைக்கிறதா ஏங்க உப்பிலே கதைய வன்ன போட மாட்டீங்களா நீ மாட்டே போய் たら ਉਹ எப்பளோ சண்டே வன்ன பண்ண வைக்கிறதே ஏங்க எனக்கு வண்ணகாய் புரிஞ்சிருச்சு அவன் சண்டே வன்ன பண்ணா நான் ஏத்து புடிவாங்க சண்டே பண்ண வேண்டாம் பா அவன் வண்ணகாய் சொன்னா அவளதானே ஒன்ன கவப்பட மாட்டாங்க இங்க கைல வச்சீங்க ஆ டேய் இழுந்த பண்ணு பச்ச மாப்பா ஐ ஐ ஐ ஏய் எதுக்குလဲ ஐ எதுனா கை தூங்க ஐ பயப்படுறேன் ஐ பயப்படு பயபு ஆங்க பாத்து சுத்துறாங்க சுத்துவே சின்னவன் ஐ தூங்க ஐ மரியா அத வேற காலிக்கு பக்கி அத வந்து சுத்து சுத்து வாய் பத்தறைய காலிக்கு பக்கே அது ரவ போட்டு குக்கப்றாரு இவன் சொல்லிய ஜான்ரோ இவனுக்கு புள்ளكله போட்டுடுவாங்க இவன் அப்படியே நிக்க விட்டு அதெல்லாம் இப்புட் சொல்றாரு யோ அவ தனியா வர பண்ணல நரையில ஓட்டி புனடி பண்ணு ஒட்டுன பூட்டන්න நீ போறே போ எனக்கு தேவை இந்த வீடு அது நாள் நாலஞ்சு நாள் தேவை தான் போடணும் ஆனா நாங்க ஏற்கனவே ஒரு பணக்காரன் கலெக்ட் பண்ணி அவன் பையனை கருத்துட்டு வந்தோம் இந்த படம் பொறுக்க வேண்டியது மட்டும்தான் பார்த்தோம் அதுதான் ரெண்டு நாள் போதும் a ver morir